தேவனுடைய புருசனாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இப்பொழுது புதிர் சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமான பாஸ்டர் எஸ் யேசுதாசன் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள் ஒருவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறக்கும் பொழுது மட்டுமே ஜீவ புஸ்தகத்தில் அவர்களது பெயர்கள் எழுதப்படுகின்றது ரட்சிப்பும் உண்டாகின்றது இந்த ஸ்நானத்தின் மூலம் பாவம் மன்னிப்பு உண்டாகின்றது பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிளைக்கின்ற தன்மை உண்டாகின்றது பாவத்திற்கு விலகி ஜீவிக்கின்றவர்கள் அழிவு நின்று பாதுகாக்கப்படுகின்றார்கள் உடன்படிக்கை பண்ணப்படுகிறான் என்றும் என்ன என்பது அடிப்படையில் தெளிவாக பேச யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் ஒரு மகிழ்ச்சிகரமான வேலைக்காக உள்ளே நம்ம வந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் ஞானஸ்நானம் பெற வந்திருக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு நம் ஞானஸ்நானம் கொடுக்கும் முடியாத சபையாக கூடி வந்திருக்கின்றோம் ஞானஸ்நானம் என்பது மகாபெரிய ஒரு காரியம் ஒரு முக்கியமான காரியம் இப்படி இயேசு சுவாமியும் அந்த ஞானஸ்நானத்தை இவர்தான் அதிகளை பெற்றார் என்று நாம் காணுகிறோம் அவர்தான் நமக்கு வழிகாட்டி அண்டவர் ஆயசு சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்ன எல்லாமே ஒருவனும் இதாவது இடத்துக்கு பரலோகத்துக்கு வரமாட்டான் இந்த வழியாக வராத ஒருவரும் பலோகத்துக்குள்ளே வர முடியாது என்று ஆண்டவர் ஆகிய தேவன் சொன்னார் ஞான ஸ்தானம் என்ற அடிப்படையில எத்தனையோ வகையான முறையில அதாவது ஞான ஸ்தானம் என்று சொல்லி அதுல திருப்தி அடைந்திருக்கிறது நாம் காணகின்றோம் இங்கே புதிய சிலைகள் கொடுக்கிற ஞான ஸ்தானம் எப்படிப்பட்டது என்கிறதை பற்றி நாம் வேதத்தை ஆராய்ந்து அதன் மூலமாக நாம் எடுக்க போகிற ஞான சரியானது உணர்ந்து கர்த்த பிள்ளைகள் கருத்திற்குள்ளாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஒரு நாள் ஒரு போதகர் நிக்கோதோபு என்று சொல்லப்படுகிற சிறவேரின் போதகர் ஒருவர் வந்து புகழ்ந்தார் ஆண்டவரை புகழ்ந்து நீர் தேவனத்திற்கு வந்தோடு என்று புகழ்ந்தார் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரை புதிய புதிய புதிய புதிய பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் நாம் காணுகிறோம் ஆண்டவராகிய தேவன் அவைகளை ஒன்றும் சவியில் எடுக்கவில்லை அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவண்ட ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீ என்னை மகிமைப்படுத்துகிறதுனால வர முடியாது ால என்னை போற்றுகிறனால மட்டும்கத்துக்கு வர முடியாது நீ ஊழியம் செய்யனால வர முடியாது அது மறுபடியும் பிறக்க வேண்டும் ஒரு தடவை பிறந்த மனிதன் மறுபடியும் இரண்டாவதும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் இரண்டது பிறக்க வேண்டும் என்று சொன்னது போதகராய் இருந்த போதிலும் இவருக்கு மறுபடி பிறக்கிறது என்ன என்று தெரியாது போதகர்களாய் இருக்கின்றவர்களுக்கு மறுபடி என்றால் என்ன என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியவில்லை முந்தா கூட சனிக்கிழமை ஒரு லாயர் இரண்டு லாயர்கள் வந்தார்கள் அதுல ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் இருக்கிறார் நான் அவருக்குழுது எங்கள் கடவுள்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு சத்தியத்தை தெளிவாக சொன்னேன் இன்று போதவர்களா இருக்கிற பலருக்கும் மறுபடியும் பிறக்கிற ரட்சிப்பு பரசுத்த ஜீவியம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு அடிப்படையில் சொல்லிக் கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் இரண்டாம் தனசித்து பிறக்க கூடுமோ இருக்கால் அவர் பிறப்பிக்க கூடுமோ முடியுமா என்று கேட்கின்றார் தேவனுக்கு மகி அதாவது என்பதை தாயின் கற்பதம் எப்படி பறக்கிறது என்று கேட்டார் ஆண்டவராயி தேவன் அவருக்கு என்ன சொன்னார் பாருங்க பத்தாவது வாக்கியத்தை அவனை நோக்கி இஸ்ரோ வேலையில் போதகனாயிருந்தோ இவங்களை அறியாமல் இருக்கிறாய் வேலையில ஒரு போதகனாயிருந்தும் இந்த ரட்சிப்பு மறுபடி பறக்கிறது என்ன என்று தெரியாமல் இருந்தாயா நீ மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாய் இதுவரைக்கும் அதாவது மக்களுக்கு என்னத்தை போதிக்கின்றாய் உனக்கே மறுபடியும் இவைகளையும் ஐந்தாவது வாக்கிய பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான் என்று சத்தியமாய் சத்தியமாய் மெய்யாகவே மெய்யாகவே என்று ரெண்டு தடவை ஆண்டவர் சத்தியம் சொல்கின்றார் இவ்வளவு அருமையாக எழுதியிருந்த இந்த சத்தியத்தை மறுத்து குழந்தைக்கு சின்ன வயதில் கொடுக்கிறவர்களும் உண்டு இன்னொரு சார்பார் கொடி ஏற்றி கொடிக்கு கீழே பிள்ளையை கொண்டு வந்து அப்படி அது ஒரு சொல்லுகிறவர்களும் போகின்றோம் விடுகிற முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கிற கூட்டங்களும் உலகத்தில் இருக்கின்றது ஒரே ஞானஸ்தானம் ஒரே கருத்து ஒரே ஒரே நம்பிக்கைக்குரிய ஒரே நமக்கு உண்டு எழுதி ஒரே சரியாக எடுத்திருக்க வேண்டும் அதாவது என்று கேட்டார் நாங்கள் கேள்விடவே இல்லை ஞானஸ்தானம் பெற்றீர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் யோவன் இடத்துல யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்று சொன்னார்கள் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய பற்றி எல்லாம் சொல்லித்தானே ஞானஸ்தானம் கொடுத்தார் அவர்களுக்கு தெரியாது யோவான் கொடுக்கவில்லை யோவானுடைய சீசனாகிய அதாவது அப்பல்லோ என்று சொல்லப்படுகிற ஒருவர் கொடுத்த ஞானவர் பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளாத ஒரு மனிதன் அதாவது அவருக்கு திருப்பி பன்னிரெண்டு பேருக்கு வைத்த உடனே அத்தனை பேரும் பெற்றுக் கொண்டார்கள் இதுதான் தேவனுடைய மனிதன்லனுடைய அடையாளம் என்று நாம் காணுகின்றோம் சென்றிருந்த போது அங்கே கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்தார் அதில் ஒன்று எட்டு பேர் புதிதாக பரிசுத்தாவி கூடுதலாக நாலு பேர் திருவிருந்து எடுக்கின்றோம் அருமையான பிள்ளைகளை நாட்களில் கருத்துடைய ஊழியம் என்றால் என்ன அவர்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை சரியாக போதிக்கிறதும் அவர்களை மறுபடியும் பிறக்க செய்த தேவனுடைய குழந்தைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதுதான் அதாவது தேவனுடைய ஊழியத்தினுடைய அடிப்படை அண்டவராக இருப்போம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நாம் ஒருவர் திட்டம் என்ன அதாவது ஜனங்களை கூட்டி அதாவது இந்த ஞான எங்களுடைய சபையில் இத்தனை பேர் சேர்த்துக் என்று பணம் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி பணம் வாங்குவதற்காக செய்யப்படுகிற ஊழியம் அல்ல ஆண்டவராகி தேவனுடைய ஒரே நோக்கம் என்ன என்றால் இதுவாக இருக்கிறது வாசையே தாமதத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரி தாமதை திருவசனத்தை கொண்டு மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக்கொள்வதற்கும் இந்த லோகத்தில் வந்து ஜீவனை கொடுத்தது அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன என்றால் அதாவது அவருக்கு முன்பாக கரை திரை முதலானவர்கள் நிறுத்திக் கொள்வதற்காக அந்த நிலையை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் தாமத திருமஸ்வரத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரி வெறும் தண்ணீரிலே முழுக்கி வெறும் தண்ணீரிலே துணியை துவைத்தால் அழுக்கு போகாது அதுல அதேமாக வெறும் தண்ணீரை வழி வருகிறது பாவ கரையற்ற வாழ்க்கை கிடைக்காது அதுக்கு திருவசனம் இருக்கின்றது அந்த வசனத்தில் தான் நாம் அந்த வசனத்தை நாம் தெரிந்தவர்கள் அந்த வசனத்தை தான் நாம் மறுபடியும் பார்க்க போகிறோம் அறுபடியாக திருவசனத்தை சேர்த்து திருவசனத்தின் படி அவர்கள் இருந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும் தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் பெற வேண்டும் அவர்கள் கரைதரையேற்றவர்கள் பிள்ளை இல்லாத மாசற்ற ஒரு மனவாட்டியாக மாறிவிடுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அறுபடியால் அருமையானவர்களே இன்று நாம் கொடுக்க போகிற ஞானஸ்தானம் என்னென்றால் திருவசனத்தில் சொல்லியிருக்கின்ற பிரகாரம் அவர்களை நாம் அந்த ஆளாக்கி அவர்களை நீர்நிலையில் கொண்டு போய் கொடுக்க போகின்றோம் இந்த மறுபடியும் என்ன செய்ய வேண்டும் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அவர்கள் கேட்டபொழுது மற்ற அப்போ சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் நோக்கி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் என்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பெறுவீர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உங்களை நடக்க வேண்டிய காரியம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பாதவர்களுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்கிறது இல்லை பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு குடிக்கிறவர்கள் குடிக்க மாட்டேன் புகைக்க மாட்டேன் டிவியிலே தியேட்டரிலே பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன் கட்ட வாரத்தை பேச மாட்டேன் பிறருக்கு தீமை செய்ய மாட்டேன் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வேன் இதுவரைக்கும் செய்த துன்மார்க்கறிகளை விட்டு விடுவேன் என்று மேற்க போகிறவர்கள் கிழக்கே திரும்புகின்றது போல மனம் திரும்ப மனம் திரும்பி பெற வேண்டும் அதாவது இங்கே ஞானஸ்தான கடவுடை பிள்ளைகளை நீங்கள் பழைய வாழ்க்கையை முற்றும் விட்டு விடுவோம் வாழ்க்கைக்கு போக மாட்டோம் கிறிஸ்தவ குழு இருந்தால் புது சிற்சியா இருக்கிறான் பழைய எல்லாம் புதிதாக பழைய அவர்கள் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்னு ரெண்டு காரியத்தில் சொல்வார்கள் என்பதை நீங்கள் குடித்தால் உங்களுடைய நுறையிட்டு உங்களுக்கு நீங்கள் மறித்து போவீர்கள் என்று அந்த பயத்தினால குடி விடுவார்கள் இருக்கும் அது மனம் திரும்ப திரும்ப வேண்டுமாம் இசை கேள்வி அதிகாரம் முப்பதாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் வம்சித்தாரே அவன்க்கு உங்களுடைய காரணமா எல்லாம் திரும்ப அக்கிரம உங்கள் கேட்டுக்கே காரணமாக இருப்பது இல்லை எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும் திரும்புங்கள் மரம் திரும்புங்கள் எல்லா அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு முற்றமாய் மனம் திரும்புங்கள் அவர்களுக்கு தான் ஞான ஸ்நானம் நேற்றிரவு ஒருவர் வந்திருந்தார் ஐயா நான் பாவரிக்க செய்யணும் ஞான ஸ்தானம் கொடுப்பீங்க எனக்கு எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படி என்று கேட்டார் அப்படி என்ற சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நான் இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கிறேன் இப்படி ஒரு நிலையில வாழ்க்கை இருக்கிறது ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா என்று கேட்டார் குடும்பம் இருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறது அப்படி என்றால் அந்த மறுபடி பிறக்கிறது ஞானஸ்தானம் மறுபடி பிறக்கிற ஞானஸ்தானம் தான் கொடுக்கப்படுகிறது நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு முன்னாலே எப்படி இருந்திருக்கலாம் எப்படி வாழ்ந்திருக்கலாம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு நீங்கள் அந்த வாழ்க்கையை விட்டு விடுவேன் பண்ணி பாவரிக்க செய்து பழைய வாழ்க்கையுடன் தேவனுக்கு மயமையை அந்த ஆள் சேர்க்கிற வேலை நாங்கள் செய்யவில்லை அதாவது இங்கே என்ன செய்யப்படுகிறது என்றால் கரை திரை அதாவது முதலாவது பிழையற்ற பிழையற்ற கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மாசற்றும்கி சபையைகளை செய்வதற்காக அவர்களை புதிய சிருஷ்டியாக மாற்றுவதற்காகத்தான் சபை எழும்பி இருக்கிறது அந்த போதனை நாங்கள் கொடுக்கிறோம் அவர் அப்படியே தேவமணி விட்டு போய்விட்டார் அருமையான தேவடைய பிள்ளைகளை மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்ட விரும்புகின்றார் மனம் திரும்பினால் அவருடைய வாழ்க்கையை நாம் கண்டுகொள்ளலாம் மனம் திரும்ப பார்த்தால் தெரியும் ஒரு மரத்துல அதாவது காய் காய்த்து கனி வந்து விட்டால் அந்த மரத்தை பற்றி தெரியும் பழுத்து விட்டது என்று நாம் கண்டுகொள்ளலாம் அதே ஒண்ணமாக இங்கே பக்தராகிய ஸ்நாமகன் யோவான் அவருடைய பிரசங்கத்துல என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்க லுக்கா மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு நாம் ஒருவர் வாசிக்கலாம் மூன்றாம் அதிகாரி அவன் தன்னிடத்தில் வரும் கோபத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுங்களை கொடுங்க என்று வேதம் சொல்லுகின்றது நீ மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப கனியில காட்ட வேண்டும் கனியில தான் அது தெரியும் மனம் திரும்பிவிட்டால் சுத்தமான கனி சில கனியில புளிப்பு இருக்கும் ரொம்ப புளிப்பு இருக்கும் லேசாக நிற்கும் அப்படிங்கிறதுனால முகத்து சொல்லிதான் சாப்பிடுவார்கள் சில கனி சாப்பிட்டால் தேனை போல மதுரமாக இருக்கும் அவர்கள் முற்றுமாய் மனம் திரும்பிவிட்டார்கள் என்று அர்த்தம் அதாவது அப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் சிலருடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கையும் இருக்கிறது அவைகள் நம்மை விட்டு அகன்று போக ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் வேலை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் விட்டு காரியங்களை மனம் திரும்பி செய்ய மாட்டோம் என்று தீர்மானித்த காரியத்தை நம் மறுபடியும் செய்கின்றோமா அப்படினால் பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்புகின்றோம் பழைய மனிதன் மறைபடி நம்மை தேடி வருகிறான் என்று அதனுடைய பொருள் அதை நான் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படினால நீங்கள் மனம் திரும்பிவிட்டோம் என்று மாதல் என்னார் என்று சொன்ன ஆனால் அவர்கள் மனம் திரும்பினார்களா மன திரும்பினார்கள் மனம் திரும்பினார் ராஜா முதல் அதாவது அடிமை வரைக்கோ மிருகத்தீவர்கள் வரைக்கோ உண்ணாமல் புடியாமல் தூங்காமல் அவரை நட்டுடுத்து சாம்பல் இருந்தாரிய ஆண்டவர் மனம் திரும்புகளை கண்டு அவர்களுக்கு செய்வேன் என்ற ஆக்கியினையே மாற்றி விட்டார் என்று யோனா மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்துல நான் இப்படி வாசிக்கின்ற அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் திரும்பினார்கள் என்று எதை பார்த்தால் போதகர்களுக்கும் சரியோ மற்றவர்களும் அறிவார்கள் இவர்கள் முன்பு போல அல்ல இவர்கள் எவ்வளவு அறிவிட்டார்கள் பாருங்க என்று சொல்வார்கள் எங்களுக்கு ஒரு அருமையான சோதனம் உண்டு மோசவாய் வாழ்ந்தவர் பெரிய ரவுடி மாதிரி ஒருவரை குத்தி எங்கள் ஊரிலேயே நடுத்தருவுல குடல் எல்லாம் சரித்து போட்டவர் பல ஆண்டுகள் சரசாலையில் இருந்து வந்தவர் எங்களுக்கு ஜென்ம விரோதியாக அவர் இருந்தவர் அவருக்கு திடீரென்று கால்ரா நோயை அட்டாக் ஆச்சு ஆகிய மரண தருவாயில் இருக்கும்போது சிலர் சொல்லி அப்பதான் நம்முடைய சபை நம்முடைய ஊர்ல ஆரம்பித்து இருக்கிறோம் அங்கேயே நமக்கு அழைப்புதல் வந்தது என்ன இப்படி இருக்கிறார் உங்களிடல ஜெமன என்று விரும்புகிறார் கடைசி நேரமா இருக்கிறது எவரா இருந்தாலும் சரி ஒருவர் மனம் திரும்புகிறார் என்றால் அவருக்கு கடவுளே இறங்கும்போது நாம் ஏன் இறங்கக்கூடாது நாம் இறங்குகிறோம் தேடி சென்றோம் ஜெபம் பண்ணினோம் அவர் பிழைத்து கொண்டார் அவர் பிழைத்து பழைய வாழ்க்கை முழுவதையும் அவர் விட்டுவிட்டார் விட்டுவிட்டார் அவருடைய மடிக்குள்ளே பீடி இல்லாத நேரம் இருக்காது இரவிலெல்லாம் முழித்து முழித்து பீடி பிடிக்கிறார் அப்படிப்பட்டவர் யாரிடத்துல பீடி இல்லாவிட்டாலும் இவரிடத்தில் வந்து கேட்டு வாங்கிக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவர் ஒரு நாள் விடியற்காலம் அதாவது ஐந்து மணிக்கு முன்னால ரோட்ல ஒரு டீ கடை உண்டு அங்கே பேருவார் டீ குடிப்பவர் பரவாயில்ல அந்த டீ குடிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது தப்பல்ல அவர் டீ குடிப்பதற்காக போயிருக்கிறார் அப்படியே வழக்கம் ஒருவர் வந்து தஞ்சாவூர் பீடிகூடு என்று கேட்டிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கார் பழைய தங்கியா இப்ப இல்லை அந்த தங்கியா செத்து பெட்டான்னு சொல்லியிருக்கிறார் சரிப்பா இப்ப பீடி கூடு பீடி குடிக்கிற தங்கியா இல்லை என்று மறுபடிய நான் இந்த நிலையில இருந்தேன் கத்ரா ஏற்றுக்கொண்டேன் மறுபடி பிறப்பதற்கான சத்தியங்கள் எனக்கு தரப்பட்டது ஞான ஸ்நானம் பெற்று கடவுடைப்பிள்ளையாக மாறிவிட்டேன் இவ்வளவு பழைய பழக்க எதுவும் என்ன அவர்கள் காலமாகி பரலோகம் போய்விட்டார்கள் அருமையான பிள்ளைகளே அதாவது மனம் திரும்பி விட்டார்கள் பொல்லாத வழிகளை விட்டு விட்டார்கள் தண்டிப்பேன் என்பதை மாற்றினார் என்று நாம் காணுகிறோம் அதுபோல நம்மிலே எத்தனையோ சோதனை சாபங்கள் இருக்கலாம் முன்னோருடைய பூதாஜியுடைய சாபங்கள் இதெல்லாமே இருக்கலாம் நமக்கு சிலர் பிள்ளை சூரியன் கூட செய்யலாம் நாம் திரும்பிவிட்டால் ஆண்டு அத்தனை நம்ம அகற்றி விடுகிறார் அது ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது நம்மை அணுக முடியாது என்று திருவாக்கு சொல்லுகின்றது அதாவது ஒரு ஜெவமன் வந்தவர் கேட்டார் ஐயா பலரிடத்திலுமே நான் ஜெவம் மண்ணினேன் சாபம் இருக்கிறது உன் குடும்ப சாபம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார் நான் அவருக்கு சொன்னேன் எனக்கு தெரிகிறது என்ன என்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக மாறி விடுங்க நீங்கள் ஆபரகாவுடைய சொந்ததியாக மாறி விடுங்க அப்ப பழைய வரலாறுலாம் அதோடு போய்விட அது உங்களை அணுகாது நீங்கள் புதிதாக ஒரு குடும்பத்தில் மெம்பர் விட்டீர்கள் அப்படினால பழைய குடும்பத்தில் உள்ள சாபங்கள் அவர்களுக்கு செய்த செய்வதைகள் ஒன்று உங்களை அணுகாது என்று நாம் அவருக்கு சொல்லி அனுப்பினோம் நீங்கள் மறுபடியும் பிறந்து பிள்ளையாக மாறிவிடுங்கள் அவைகளாம் உங்களை நீங்கிவிடும் என்று என்ன பார்க்கின்றோம் நமக்கு மறுபடி பிறப்பு வேண்டுமா செய்ய என்னது மனம் திரும்புதல் மனம் திரும்ப வேண்டும் இரண்டாவதாக அதே வசனத்தை மறுபடியை வாசிக்கலாம் அப்போ சொல்ல இரண்டாவது யாரம் ஒவ்வொரு பெற்றுக் கொள்ளுங்கள் மனம் திரும்பி பாவம் என்று எடுக்கும் போதுதான் கிடைக்கின்றது முதலாவது பெறுகிறதற்கு முன்னால் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நாம் செய்ய காரியம் மனம் திரும்ப வேண்டும் விட்டு விடுகிறேன் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது ஆண்டவராக சொல்லுகின்றார் வாசிக்கும் போது பெற்றிப்பு விட்டுவிட்டு பழைய வாழ்க்கைக்கு மனம் திரும்பி அவைகளை விட்டுவிட்டு இந்த புதிய சிருஷ்டியாக மாறும்போது கிடைக்கும் என்று விசுவாசித்து யார் ஞானசானம் பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் என்று சொல்லுகிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதாவது மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெறணும் ஞானஸ்தானம் பெற்றது எங்கே முதல் முதலாக ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதுதான் முதல் முதலாவது யோரா நதியிலே ஞானஸ்தானம் கொடுத்தார் ஹலே லோயா அங்கேதான் இயேசு கிறிஸ்துவ அங்கேதான் ஞானஸ்தானம் பெரும் எ ஞானம் நாங்கள் தான்க்கு போயிருக்கும் போது அங்கே பார்த்தோம் நின்று ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள் பார்ப்பதற்கே வேடிக்கை என்று சொல்வதற்கு இல்ல அவ்வளவு மன கஷ்டமாக இருக்கிறது திருவோசனத்துக்கு மாறான முறையில அங்கே செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படி இருக்கும் போது நாம் தேவனுடைய திருவசனத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற முதலாம் அதிகாரம் நான்கும் ஐந்து அவசரங்களை ஒருவர் தங்கள் பாவங்களை அறிக்கை போய் தங்கள் பாவங்களை அறிக்கை அறிக்கைக்குள்ளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அறிக்கை செய்யுங்கள் என்று சொன்னார் தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மறைக்காமல் அறிக்கை செய்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் இதுதான் சத்தியம் அலையிலோயா பாவரிக்கை செய்யாமல் மனம் திரும்பாமல் பாவரிக்கை செய்யாமல் எத்தனை தோடவை முழுகினாலும் சரி ஒரு கருவாடை எடுத்து கருவாடை நல்லா காய வைத்து விட்டால் அது பேட் ரூமல்ல இருக்காது முழுகி வெளியிடுங்க அப்புறம் இல்லவா அது அப்படினால பாவத்தோடு வைத்து கொண்டு ஒரு மன்னரை ஸ்நானப்படுத்தினா அது பாவம் மன்னிக்கப்படாது அவர் பழைய பாவியோட மோசமான பாவியாக மாறிவிடுகிறார் என்று நாம் காணுகின்ற வருகிறவர்கள் எல்லாம் ஞானஸ்தானம் என்ற முறையில் செய்கிறத நாம் காணுகிறோம் டிவியில் பேசுகிறார் நூறு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீடா செய்த முழுக்க முழுக்க தூக்கிவிட்டேன் ஒரு வெள்ளைக்காரன் பார்த்து ஆச்சரியப்பட்டார் இத்தனை பேருக்கு விளச்சிக்கிறோம் ஞானஸ்தானம் கொடுத்து விட்டாரு என்று ஆச்சரியப்பட்டார் ஞானஸ்தானமாக இருக்க வேண்டும் அருமையான தேவடைய பிள்ளைகள ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புகிறவர்களுக்கு மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெறுகிற பாவ மன்னிப்பு கிடைக்கும் கலையிலோயா இல்லாதவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது இல்லை என்று தேவடைய திருவாக்கு சொல்லுகிறபடினால தேவையோட பிள்ளைகளே பாவத்தோடு முழுகினால் பாவம் தண்ணியில்தான் இருக்கும் இங்கே அப்பசுராய் பரிசுத்தவலாய் இருந்த காலத்தில் அவர் இறைவனால் சந்திக்கப்பட்டார் என்று நாம் காணுகின்ற ஜவம் பண்ணி கொண்டிருக்கின்றார் அண்டவராகி தேவன் அரணி அவரோடு பேசினார் இப்படி இப்படி சவலை நான் சந்தித்திருக்கிறேன் அவன் என்னிடத்தில் இருக்கிறான் நீ போய் அவனுக்காக ஜவம் பண்ணு அவன் பார்வை அடையவும் பரிசுத்தாய் பெற்றுக் நான் சொல்லி இருக்கிறேன் அப்படி நீ செய் என்று சொல்லிர் போய் அதை செய்தார் அவர் தலையில கை வைத்தார் அவருடைய கண்களில் இருந்த அந்த பார்வை குறை மாறி மீன் சொது போன்றவர்களுக்கு விழுந்தது அவர் பார்வை அடைந்தார் அவர் பர்சத்தாவிய பெற்றுக்கொண்டார் அதில் என்ன கிடைக்கவில்லை பாவ கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது பாவ மன்னிப்பு எப்ப கிடைக்குமா பாவம் எப்படி நம்ம விட்டு போகும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அப்போ சில இருபத்தி அதிகாரம் பதினாறாவது வாக்கியத்தை நான் ஒருவர் வாசிக்கிறான் இப்பொழுது முழு அழுக்கா இருக்கிறான் தண்ணீர்ல முழுகி தேய்த்து சோ போட்டு குளித்து விட்டால் எப்படி ஆகிவிடுகிறான் பிற சுத்தம் அவனுக்கு வந்து விடுகிறது இப்படி உள்ளான சுத்தம் எப்படி அவர் உள்ளான மனிதனில் இருக்கிற பாவங்களை பாவனை விட்டு போய்விடும் அவனை விட்டு அகன்று விடும் என்று வேதம் சொல்லுகிறது அது அப்படினாலே ஞானஸ்தானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு என்றால் அவர் ஞானஸ்தானம் பெற்றார் அவர் பெரிய அப்போ மாறிட்டார் என்று நாம் காணுகின்றோம் மனம் திரும்புதலுக்கென்று மனம் திரும்புதலுக்கு பாவ ஞானஸ்தானத்தை ஞானஸ்தானத்தை குறித்து அப்போ ஸ்நானகன் யோகன் பிரசங்கித்தார் பிரசங்கத்தை கேட்டவர்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் பெற்றார்கள் அன்றைய கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் அன்றை திருச்சபையோடு சேர்ந்தார்கள் என்று நாம் காணுகிறோம் தேவிட பிள்ளைகளை மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவடர் ஆட்சியத்தை காண முடியாது வருவன் அதாவது மனம் திரும்பி பாவமணி பகின்ற ஞானஸ்தானம் பெறும்போது அவன் மறு அடைகின்றான் அவன் தேவிடர் ராட்சியத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதி உள்ளவனாக என்று நாம் காணுகின்றான் மூன்றாவதாக ஒன்று பேகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை நான் வருவேன் அதற்கு ஒப்பனையானது உடன்படிக்கை ஒரு மனிதன் உலகத்துக்குள்ளே வாழ்ந்தவர் சாத்தானோடு உடன்பாடா இருந்தவர் இப்படி இதை விட்டு விலகி தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் இப்படி நாட்டுக்கு நாடு உடன்பாடு பண்ணுவார்பார்கள் பல காரியங்களாக இந்த நாட்டின் பிரதமர் உடன்பாடுக்கெல்லாம் உடன்பாடு பண்ணிவிட்டு வந்தார் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதே ஒண்ணமாக பரலோகத்துக்கு நாம் அவகாசங்களாக மாறுகிறோம் இன்று முதல் ஒன்றை நான் ராட்சியத்துக்கு இறக்குரிய அனைத்துக்கு ஒன்றை உரிமையாக மாற்றுகிறேன் என்று சொல்லி உடன்பாடு பண்ணுகிறார் நேரம் தான் ஞானஸ் வாழ்ந்த ஒரு ஆடவனும் ஒரு பெண்ணும் தனித்தனியாக வெவ்வேறு வீட்டில் வாழ்ந்தார்கள் திருமணம் என்று சொல்கிற நேரம் வரும்போது ஒருவருடைய கரத்தை ஒருவர் பிடித்து இன்று முதல் நான் உன்னை என்னுடைய மனைவியாக அல்லது நான் உண்மை என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உடன்பாடு செய்கின்றார்கள் அலையிலோயா உடன்படிக்கை அதாவது தேவரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார் இன்று முதல் கத்தாவே நான் உமக்காகவே ஒரு உடன்பாடு பண்ணிக் கொள்கிறது அதை அனைத்து ஆசிர்வாதத்தையும் அப்படிப்பட்டவர்கள் பெற்றுக் என்று வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை போக புரிந்து கொள்ளுங்கள் அதிகாரம் வாசிக்கும் போது இங்கே ஒரு அருமையான முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்தும் இருந்தால் கிளைகளும் பரிசு சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டோழிவு மரமாக நீ அவைகளை இருந்த இடத்தில் ஒட்டவைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் பேருக்கும் உடன் பங்காளியாக இருந்தாயனால் மரமாக நீ நல்ல அதாவது நல்ல ஜாதி மரமாக அதில் நீ ஒட்ட பட்டிருப்பாயனால் நீ அந்த பெருமை ஒட்டைக்கப்படுகின்ற நிறைய ஒட்டு ஜாதிகள் பண்ணுகிறார்கள் அதாவது கசப்பான ஒரு மரத்தில் உள்ள ஒரு சிறிய குச்சியை வெட்டி நல்ல அருமையான கனி தரக்கூடிய ஒரு விஷயத்தில் அதை எடுத்து திரும்பி நட்டு வைத்தால் மரமாகி விடுகிறது அது மரமாகும் போது அந்த ஒலி மரம் எந்த மரத்தில் ஒட்டி வைக்கப்பட்டிருந்ததோ அந்த மரம் எப்பொழுது கனி விடுக்கிறதோ அதே நேரத்தில் இதுவும் கனி கொடுக்கிறது அந்த கனியை போல இந்த கனியும் இருக்கிறது அதையிலேயே நாம ஆதாமின் சந்ததிகளாக புரஜாதிகளாக நாமல்லாரும் கசப்பான கறி கொடுக்கின்றவர்களாக பிறருக்கு அதாவது ஆகாதவர்களாக தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருந்தோம் இந்த ஞானசாந்தில் என்ன வைக்கப்படுகிறது என்றால் அந்த காட்டு மரத்தினுடைய அந்த கிளையானது சுய ஒலியோ மர கிளையில் ஒட்டவைக்கப்படுகிறது ஒட்டுவிக்கூட அதனுடைய சாருக்கும் வேறுக்கும் சம்பந்தப்பட்டு விடுகிறது அதில் உள்ள சாரம் இதிலே வந்துவிடுகிறது ஒட்டவைக்கப்படுகிற ஒரு வேலை உடன்பாடு படுகிற ஒரு நேரம் தான் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம் நீங்கள் பழைய வாழ்க்கை முழுதும் துறந்த வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது புதிதான ஒரு தித்தி ஒரு வாழ்க்கை அருமையான ஒரு வாழ்க்கை பிறர் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை பிறருக்கு ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கின்றது மறுபடியும் பிறக்கின்றீர்கள் ஞானஸ்தானத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்றீர்கள் மூன்றாவது ஞானஸ்தானத்தில் நல் மனச்சாட்சியின் கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கிற அவரோடு உடன்பாடு பண்ணுகிற அண்டவரே இன்று முதலினுடைய வாழ்க்கை உங்களுடைய களத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இல்லாம் எனக்கு என்று சொல்லி ஒப்புக் ஒரு உடன்பாடு பண்ணுகிற நேரம் ஞானஸ்தானம் ஹலே லோய்யா அந்த ஞானஸ்தானம் இப்பொழுது நீங்கள் பெறப்போகிறீர்கள் ஞானஸ்தானம் பெற்ற நாம வரும் அந்த ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம் ஹலே அதை மனதில் வைத்து நாம் வாழ வேண்டும் என்று அண்டவர் விரும்புகின்றார் மனம் திரும்பிவிட்டோம் என்று பிறருக்கு தெரிய வேண்டும் என்றால் நம்ம என்ன வேண்டும் கனி உண்டாக வேண்டும் ஒரு கனி இருக்கிறது ஆண்டவர் விரும்புகிறார் ஆவியின் கனிகள் என்றெல்லாமல் ஆவியின் கனியோ என்று சொல்லி ஒன்பது வகையான கனிகள் அதுல சுவை ஒரே கனியில ஒன்பது வகையான சுவை குறித்து சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை தேவனுக்கு மயிமை உண்டாவதாக ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை மூன்றாவது நான் பார்க்கலாம் கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்படுகின்ற ஒரு நேரம் ஞானஸ்தானம் ஆக இருக்கின்றது அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் பெறப்போ சொன்னீர்கள் வைத்ததுக்காக நாம் அதிகமாக கருத்துக்கு சந்தோஷப்படுவோம் இப்படிப்பட்ட போதனையை பெற்றுக்கொண்ட அநேக அவைகளை தள்ளிவிட்டார்கள் ஏழு இருபத்தி ஒன்பது முப்பதை வாசிக்கும் போது அங்கே சிலர் அந்த உபதேசங்களுக்கு வேண்டாம் அந்த சத்திய வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்கள் அவர்களுக்கு என்ன ஒன்றாகுமா சொல்லு உபதேசத்தை அறிக்கை பரிசு ஏறும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு அவர்களுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் உறவு அவர்களுக்கு இல்லை என்று நாம் காணுகின்றோம் நமக்கோ கத்தராயிந்த கருவை நமக்கு தந்திருக்கிறார் முதலாளர் பாதிகள் ஏசு கிருஷ்ண வேதத்தை வசனத்துக்குள் பிடிந்து அவர்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் தேவ நீதிபரவர் என்று அறிக்கையிட்டார்கள் என்று நாம் காணுகிறோம் ஞான ஸ்நானம் நான்காவதாக கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது ஒருவர் வாசிக்கலாம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறது பழைய மனித சாயல் மாறி புதிய சாயல் நம்மளை உண்டாகிறது நாம் காணுகின்றோம் அவருக்கு காய் வந்து விளைந்தவுடனே அதுல கலர் மாறும் கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறும் பெற்றும் கொஞ்சமாக அந்த நிலையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் என்ன ஆகிவிடும் முழுதுமாக அது கனியாக சுவை உள்ளதாக வெளிப்படும் அதே மாதிரி ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் கிறிஸ்துவை என்று வேதம் சொல்லா ஒருவன் என்னை வருத்திறிஸ்துவை பார்கிறவர்கள் மேல இருந்து கீழக பார்த்தால் மாதிரி கிறிஸ்துவ குணாதிசயம் இவர்கள் இருக்கிறது என்று கண்டுகொள்வார்கள் என்று நாம் காணுகிறோம் அவர்களை கண்டுகொள்ள முடியும் நான் அடுத்து அடுத்து அடிக்கடி சொல்லி இருக்கின்றேன் அதோட சொல்லி இருக்கிறேன் ஒரு சகோதரன் மிகவும் தூரமான இடத்திலிருந்து ஒரு கோணி பேக்கு பாட்டுப்போக்கும் பைபிளையும் வைத்துக்கொண்டு அடியில் வைத்துக்கொண்டு மேலே ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸை வைத்துக்கொண்டு அங்கே இருந்து இங்கே வருவார் வள்ளியூர் ஆராதனைக்கு அப்போ பஸ்ஸில் பக்கத்தில் உட்கார்ந்தவர் அவரை பார்த்து கேட்க நீர் கிறிஸ்தவரானு கேட்டிருக்கிறார் அப்போ அவர் கேட்டிருக்கிறார் யார் கிறிஸ்தவருங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு பேஜி குத்துருக்கிறாரா பைபிள் கையில் வைச்சிருக்கிறாரா எந்த அடையாளத்தையும் சொல்லுகிறீர் இல்லைப்பா அவரை பார்த்தோன்னு முகத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியுது நீ கிறிஸ்தவ அப்படின்னு எனக்கு தெரியுது கிறிஸ்தவம் தான் அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்கிறான் அப்படி ஆலைத்து போய் கொண்டிருக்கிறேன் அதாவது ஒரு மனிதன கிறிஸ்து இருக்கிறதை காண முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது கிறிஸ்தவனாயிருந்து பார்க்கிறதோ அவன் அந்த உலகத்தாரை போல கேவலமாயிருந்தான் அவனை யார் கண்டுகொள்ள முடியும் ஒரு மனிதன் உண்மை ஞான ஸானத்தை பாவ மன்னிப்பு கன்று கொடுக்கிற ஞானஸ்தானத்தை பற்றி அவன் அந்த பிரபல வாழ்வான அவனுடைய கிறிஸ்துவை அவன் தரித்திருக்கிறத பிறர் காணுவார்கள் ஞானஸ்தானத்துல அவன் கிறிஸ்துவை தரித்துக்கொள்கிற பிள்ளைகளி தரித்து கொள்கிற ஒரு நேரம் பழைய சாயலை நாம் கலைந்து ஒரு புதிய சாயல கிறிஸ்துவன் சாயல ஞானஸ்தானத்தில் அடைகிறோம் இது படிப்படியாக நம்மளே முழுமையாக கிறிஸ்துவன் சாயல் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஞானஸ்தானத்துல ஒரு மனிதனில் மூன்று காரியங்கள் நிகழ்கிறது என்று நாம் காணுகின்றோம் ஞானஸ்தானம் என்று சொல்வது கிறிஸ்துவோடு கூட ஒரு மனிதன் மறிக்கிறது பழைய வாழ்க்கையில் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல இரண்டாவது அவன் தன்னுடைய பழைய பாவத்துக்கு மறித்து பழைய மனிதனை அடக்கம் பண்ணி விடுகிறான் மண்ணிலே மூன்றாவதாக புதிய பிறவியாக உயிர் தந்து வருகிறான் இந்த மூன்று சம்பவங்களும் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம் அண்டவராக நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நம்முடைய பாவங்களுக்காக அடக்கம் இடப்பட்டு நமக்காக மூன்றாம் உயிரோடு எழும்பினார் என்று வேதம் சொல்கிறது அதைத்தான் எப்ப சொல்லுத்தவுள் சொல்லும் போது ரோமர் கிழதில் நிறுவோம் ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை ஒருவர் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதனை எப்படி பிழைப்போம் அவரு மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா பாவத்துக்குள்ளாக ஞானஸ் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றோம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா ஹலோக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவரு நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கம் அந்த ஞானஸ்தானத்தில் பெற்றிருக்கிறோம் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கு அவரோடு கூட அதாவது அவரோடு கூட வாழ்வதற்கு நாம் அந்த பழைய மனிதனுக்கு நாம் மறித்து ாலே கோர்ந்து எழுப்பட்டுது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் கிறிஸ்து அடக்கம் கூட அடக்கம் ஹலையா ஞான ஸ்தானத்தில் அதாவது நாம் அவருடைய மரணத்திற்கு உள்ளாக பழைய ஞான ஸ்தானத்தின் மூலமாக நாம் அவரோடு கூட அடக்கம் ஹலோ தண்ணீருக்குள்ளே முழுக்க காரணம் பழைய மனித வாழ்க்கையை அதாவது அடக்கப்படுகிற ஒரு இழந்தால் அந்த ஞான என்று வேதம் சொல்ல அடக்கம் செய்வதுக்காக ஒருவரிடம் சிலர் காத்திருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் இதுவரைக்கும் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து பழைய வாழ்க்கை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிர் போகிறது போல ஒரே இன்று நீங்கள் மறித்தவர்களாக அடக்கத்துக்கு ரெடியாக இருக்கிறீர்கள் அலையிலோயா அடக்கத்துக்கு ரெடியாக இருக்கிறீர்கள் மரித்து போன உங்களை அதாவது நீர்நிலையில் அடக்கப்பட போகின்ற மூன்றாவதாக ஆறாம் அதிகாரம் ரோமர் ஆறு வசனால் அவரு மரணத்தின் இணைக்கப்பட்ட தரித்துக் கொள்கின்றோம் நடக்கிற காரியம் என்ன என்றார் அந்த உயிர்த்தழுதலின் சாயலே புதிய பறவை ஒரு விதை கறி கொடுக்கின்றது அதே ஒண்ணாக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் தான் இந்த ஞான ஸ்நானம் மறுபடியும் தாயின் வயிற்றில் இருக்கிற ஒரு பிள்ளை அதாவது ஒரு மனித உருவமாக பிறப்பிக்கப்படுகின்றது போல ஞானஸ்தானத்தில் நாம் ஒரு கிறிஸ்தவின் சாயல பிறப்பிக்கப்பட வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளையாக கிறிஸ்தவ குழந்தையாக பிறப்பிக்கப்படுகிறோம் ஒரு இளம் தொடராக நாம் வழிப்படுகின்றோம் என்மேல் இது வளர வேண்டும் அல்ல இளவையா தாய் தேவை சொல்ல நம்ம இந்த தாயினுடைய கைக்குளிருந்து வளர வேண்டும் சிலர் அதாவது ஆதிக்கிற சபையில போய் ஞானஸ்தானம் பெறுவார்கள் பழையபடி பழைய போய் ஆராதிப்பார்கள் உங்களை பிறப்பித்தான் இல்லையா கோடி குஞ்சு படிச்ச உடனே போனா கள்ளப்புறாந்து தூக்கிட்டு போயிரும் அடைக்கல ரொம்ப தேவை மறுபடி பிறந்த பிறகு நமக்கு சோதனைகள் துன்பங்கள் பாடுகள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரும் இதை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு அரவணைப்பு வேணும் இருக்கும் போது அந்த களப்பிராந்து கொண்டு போய்விடும் கள்ளப்பிராந்து தெரியாது ஆனால் ஒரு ஒரு சத்தம் கொடுக்கும் அது கீழ்படியாத குஞ்சி கொஞ்சம் தூரம் போயிரும் தூக்கிட்டு போயிடும் அப்படி போல சபைக்குள் இருந்தாலும் சில சொன்னி கேட்காது கீழ்படியாது மேற்பருடைய குரலை கண்டுகொள்ளாது அப்படியெல்லாம் இருக்கும் எங்கேயாவது சாத்தான் காவலுக்கு இருப்பான் எப்போ இந்த போயிடலாம் அருமையான பிள்ளைகளேயா இந்த வளர்ச்சி ஒன்று அடையவில்லை மறுபடியும் பிறக்கிறவர்படுகிறோம் என்பது வளர வேண்டும் அதுக்குத்தான் சபையாகிய தாயை நோக்கி வைத்திருக்கிறார் அங்கே நமக்கு அப்பப்போ ஞானப்பாலாகிய திருவசரத்தை ஊட்டி வளர்க்க சொல்லு காரியங்களை பார்த்தோம் ஐந்தாவது வெளிப்படுத்துன விசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இந்த மறுபடி பிறந்தவர்கள் பெயர்கள் என்று எதப்படுகிறது அங்கே பேர் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிற பேர் இது அங்கே பதிவு பண்ணுவார்கள் அன்பு முதற்கொண்டு இந்தியாவுடைய பிரஜையாக மாறிடுகிறார்ேஷன் கார்டு கிடைக்கும் ஓட்டு உரிமை கிடைக்கும் அவன் அதாவது போட்டியிடுவான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரலோகராட்சியத்தினுடைய அங்கமாக நான் மாறுகின்ற நேரம் இந்த ஞான ஸ்நானம் எடுக்கிற நேரம் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் பிறப்பிக்கப்படும் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது என்று அங்கே ஜீவ அவருடைய பெயர்கள் எழுதப்படுகிறது என்று நாம் காணுகின்றோம் ஹலோ ஜீவசத்தில் பெயர் எழுதப்பட்டவன் காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடல்லப்பட்டான் அந்த ஜீவபத்தில் யார் பெயர் இல்லையோ அவள் எல்லோரும் அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள் என்று நாம் பார்க்கின்றான் சாத்தானுக்கு அவருடைய தூக்களுக்கு ஆயத்தமாக இடத்துக்கு போங்கள் என்று அவர்களை அங்கே நான் ஒதுக்குவேன் நினைக்கின்ற சொல்லி இருக்கின்றான் தே பிள்ளைகளே ஞானஸ்நானம் என்பது மறுபடி பிறக்கிற ஒரு நேரம் பாவமன்னிப்பு பெறுகின்ற ஒரு நேரம் தேவனுடைய உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு நேரம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறா இல்லையிலா பழைய வாழ்க்கைக்கு மறித்து மறித்து பழைய வாழ்க்கையை அடக்கம் புதிய சிருஷ்டியாக உயிரோடு எழுப்புகிற நேரம் ஞானஸ்நானம் திறக்கப்பட்டது நாம் செய்த நற்கரிகள் அங்கே எழுதப்படுகிறது துர்கிகளும் எழுதப்படுகின்றது ஜீவ புஸ்தகத்தில மறுபடி பிறந்தவருடைய பெயர்கள் எழுதப்படுகிறது அநேக புத்தகங்கள் பருவத்தில் இருக்கிறது இப்பொழுது ஆண் கருத்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க தூர்வசனம் மத்தியம் மூன்றாம் அதிகாரம் ாவை போல இறங்கி தம்மே வருகிறதை கண்டார் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு நேசகுமாரி நேசகுமாரி இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது எப்போ வயது வரைக்கும் வெளியே வந்தவுடனே பிராவிள் வடிவமாக பரிசுத்தா இருந்தவர் மேலே இறங்கினார் மேலே இருந்து பிதா குரலை கொடுக்கிறார் இவர் என்னுடைய குமாரன் யார் யார் ஞானஸ்தானம் பெறுகின்றார்களோ அவர்களின்மாரிகளாக பிதாவாகி தேவன் ஏற்றுக்கொள்கின்றார் நேசகுமாரதி என்ற சத்தம் இன்று உங்களுடைய துணிப்பதாக இந்த உரிமையை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்னுடைய நேசகுமாரன் அவருடைய பெயர்கள் ஜீவ எழுதப்படுகின்றது ஹலையா எனக்கு ஒரு பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பூமியிலே பிறந்திருக்கிறது என்று சொல்லி அந்த பேரங்கு எழுதி கொள்கிறார் அவர்களை நேசிக்கின்றார் நேச குமாரர்கள் என்று அவர் அழைக்கின்றார் ஆனவர்கள் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க இந்த கிருவிக்கு எத்தனையோ பேர் தூரமாக இருக்கின்றார்கள் நம்மை அபாத்திரமாயிருந்த நம்மை பாத்திரவான்களாக மாற்றி இந்த கிருவிக்கு பங்குள்ளூராக மாற்றுகிறதுக்காக அனுபவங்களை அனுபவங்களை பெற்றிருக்கிற கர்த்தக்கு எப்பொழுது விட்டு போன பழைய காரியங்களுக்கு தெரியாத நம்முடைய மனம் திரும்பி விடாது செய்யாவிட்டாலும் சில வேளையில சிலர் கற்பனைல போய் விடுகிறார் தனி தூக்காந்து பழைய வாழ்க்கை அப்படியே சிந்தித்து அதுல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களும் உண்டு நம் பாவரிக்கை கேட்கறதுனால நேகருடைய வாழ்க்கையை நம்ம அறிகிறோம் அது எப்படி நாங்கள் தேர்ட்ட பிள்ளைகளை முன்பு அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி எல்லாம் சிந்திக்கிறதும் பாவம் நாம் இங்கே அங்கேயே போகிறத விட்டுவிட்டு இங்கே போகிறோம் அங்கே உள்ள ஒன்று நிகழ்ச்சியில் நமக்கு தெரியக்கூடாது நாம் கிடைக்க போனால் அங்கே உள்ள சம்பவம் தான் நமக்கு தெரிய வேண்டும் அன்படி நாள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கேட்ட சத்தியங்களை மனதில் கொண்டு ஞானசாலை போகிறவர்கள் எனமே அதாவது நான் பழைய ஆள் அல்ல புதிய ஆள் பழைய வாழ்க்கையெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லுங்கள் உலகத்தில் கேட்கிறவர்களுக்கு சொல்லுங்கள் நான் பழைய ஆள் அல்ல புதிய ஆள் என்று சொல்லுங்கள் சொல்லுகிறது மாத்திரமல்ல நம்மை பார்க்கும்போது அந்த கனியை மக்கள் காண வேண்டும் மனம் திரும்பி இருக்கிறார்கள் மனம் திரும்புவதற்குரிய கனி இவர்களில் இருக்கிறது சொல்லும்படியாக இருக்கட்டும்